அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு உறவோர் சிதைவிடத்து ஒல்கார் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு யானையானது யுத்த பூமியிலே தன்னுடைய உடம்பில் அம்பு தைத்த காலத்திலும் கூட தளராமல் மேல் நோக்கி செல்லும் அதுபோல ஊக்கமுடைய நல்லவர்கள் தாம் எண்ணிய எண்ணம் சிதறி போகின்ற காலத்திலும் கூட தளராமல் முன்னேறி சென்று வெற்றி பெறுவார்கள் யானை துன்பம் வந்த காலத்து இடர்படாமல் பன்முறை வேகத்தோடு முன்னேறி செல்லும் அந்த காலத்தில் யானைப்படையெல்லாம் இருந்தது அதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தவர்கள் சொன்னது இதெல்லாம் அதுபோல முயற்சி உடையவர்களும் துன்பம் வந்த காலத்தில் தளர்ச்சி அடையாமல் தாம் எண்ணிய பொருளை அடைய முன்னேறி செல்வார்கள் அம்பு புதைப்பட்டு பாடு ஊன்று களிறு என்று பொருள் கொள்க அம்பு புதைப்பட்டு அதாவது அம்பெல்லாம் பட்டு பாடு ஊன்று களிறு என்று பொருள் கொள்க அர்த்தம் பண்ணிக்கணும் அசைந்து செல்லும் யானைக்கு அம்பு அடி மேலும் ஊக்கம் விளைவிப்பது போல தளர்ந்திருந்தாலும் முயற்சி உடையவனுக்கு இடர்பாடு வந்தால் வெகு வேகமாக முயற்சி செய்வான் என்ற ஓமை நயமும் இங்கே அதாவது அந்த உபமான உபமேயம் அந்த நயத்தை இங்கே காணணும் யானை மாதிரி கம்பீரமாக முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிற அர்த்தம் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று குரட்பாக்களும் ஊக்கமுடையவருடைய உயர்வை நமக்கு உணர்த்தி காட்டின புதை என்றால் அம்பின் கட்டு என்று பொருள் பல அம்புகள் தாக்கினாலும் யானை தளராமல் முன் செல்லும் என்பது கருத்து என்று வடிவேலி செட்டியாருடைய உரையிலே காணப்படுகிறது ஜெகவீரபாண்டியனார் என்கின்ற ஒரே ஆசிரியர் சொல்கிறார் ஒல்கள் என்ற சொல்லானது குறைதல் மெலிதல் குழைதல் தளர்தல் போன்ற பொருள்களையெல்லாம் உடையது ஒல்கார் என்றால் தளர்ச்சி அடைய மாட்டார் என்று பொருள் மேற்கோளாக சிலதை பார்க்கலாம் இடையூறுகள் பல இடையே இடையே எழுந்து தம் தவத்தை குலைத்து தாம் கருதிய உயர்ச்சியை சிதைத்த போதும் விஸ்வாமித்ர் மனந்தளராது யோகநிலையிலே நின்று முயன்று நினைத்ததை முடித்தார் கதப்பி தைரியவிய தைரியகுணம் அதோமுகி கிருத்தே நாதி யாந்தி கதாச்சிவ மன உறுதி நிறைந்த மனிதன் கடினமான எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை அதாவது ஊக்கத்தை விடமாட்டான் தீப்பந்தத்தை தலைகீழாக திருப்பி பிடித்தாலும் தீயின் சுடரானது மேல்நோக்கியே எழும் கீழ்நோக்கி ஒருபொழுதும் திரும்பாது அதைப்போல உறுதி நிறைந்த மனிதன் மேலோங்கியே செல்வான் என்பது கருத்து நீதி சதக்கம் எழுபத்தி ஸ்லோகம் இனி பதவுரை பார்க்கலாம் களிறு யானையானது போர்க்களத்தில் புதையம்பின் அம்புகளால் தைக்கப்பட்டு பட்டு புண்பட்டாலும் பாடூன்றும் தளராமல் நகர்ந்து சென்று போரிட்டு தனது வலிமையை நிலைநிறுத்தும் அதைப்போல உறவோர் ஊக்கப்பண்பில் மேலோங்கியவர் சிதைவிடத்து தாம் நினைத்த குறிக்கோளை அடையும் முயற்சியில் தமது உடலுக்கு அழிவே ஏற்பட்டாலும் ஒல்கார் தளரமாட்டார் தளராமல் செயல்பட்டு தம் பெருமையை ஊக்கத்தின் சிறப்பை உணர்த்தி நிலைநாட்டுவார் யானை போர்க்களத்தில் அம்புகளால் தைக்கப்பட்டு புண்பட்டாலும் தளராமல் நகர்ந்து சென்று போரிட்டு தனது வலிமையை நிலைநிறுத்தும் அதேபோல ஊக்கப்பண்பில் மேலோங்கியவர் தாம் நினைத்த குறிக்கோளை அடையும் முயற்சியில் தமது உடலுக்கு அழிவே ஏற்பட்டாலும் தளரமாட்டார் தளராமல் செயல்பட்டு ஊக்கத்தின் சிறப்பை உணர்த்தி நிலைநாட்டுவார் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்